ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதினெட்டு மகாபுராணங்களும் என்னென்ன தர்மங்களை நமக்கு புரிந்துகொள்ளும்படியாக காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் சுருக்கமாக அதில் இப்போது அடுத்ததாக ஆறாவது புராணமாக பவிஷ்ய மகா புராணத்தை வியாசாச்சாரியார் சொல்கிறார் இந்த பவிஷ்ய புராணம் என்கிறது நிறையா விஷயங்களை நமக்கு புது மாதிரியாக காண்பிக்கிறது இதற்கு ஏன் பவிஷ்ய புராணம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிற பொழுது அந்தந்த யுகங்களில் செய்யக்கூடியதான தர்மங்களையும் அந்த தர்மத்தினுடைய ஸ்வரூபத்தையும் நமக்கு இந்த பவிஷ்ய புராணம் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது கலியிலே ஒவ்வொரு தர்மங்களும் என்ன மாறுபடுறது அப்படிங்கிறத சொல்கிறது இந்த பவிஷ்ய புராணம் அதாவது கிருத்தயுகத்தில் சந்தியாவந்தனத்தை எடுத்துட்டால் காலம் ரொம்ப முக்கியம் சந்தியாவந்தனத்திற்கு அந்த காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணும் சூரிய உதய காலம் சூரியனுடைய மத்திய காலம் சூரிய அஸ்தமன காலம் சந்தியா காலம் அந்த காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சந்தியை செய்யப்பட்டது கிருதயுகத்தில் அப்படி வரிசையாக பார்த்துன்னு வர்ற பொழுது இந்த அன்னன்னைக்கு சந்தியாவந்தனம் ஆறதா அப்படிங்கிறத தான் நாம் பார்க்குறோம் அந்த காலத்திற்கு முக்கியத்துவங்கிறது ரெண்டாம் பக்ஷம் இன்றைக்கு சந்தியாவந்தனம் இன்றைக்குள்ளே செய்யணும் இன்றைக்குன்னா ராத்திரி ஒரு மணியிலேருந்து மறுநாள் ராத்திரி ஒரு மணிக்குள்ளே இன்றைக்கு பண்ண வேண்டிய சந்தியா செய்துடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது அந்த காலத்திற்கு நம்மால் முக்கியத்துவம் கொடுக்க முடியல ஏதோ பல காரணங்கள்னால இதை அன்றைக்கே நமக்கு பவிஷ்ய புராணம்னு சொல்கிறது எந்த ஒரு காரியத்தையும் அந்த காலத்தில் செய்யும்படியாக வராது கலியில் அதனுடைய உரு மாற்றம் நிறையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுனால இதற்கு பவிஷ்ய வருங்காலத்தையும் சேர்த்து நிறைய இடங்களில் காட்டுறது இந்த புராணம் அதனாலே இதற்கு பவிஷ்ய புராணம்னு பெயர் ஏற்பட்டிருக்கு இதுவும் நிறைய தகவல்களை நமக்கு காண்பிக்கிறது முக்கியமாக சூரியனை பிரதானமாக கொண்டோ இந்த புராணம் தர்மங்களை நமக்கு சொல்கிறது சூரியன் என்கிறவன் ஒருவன் இல்லைன்னா இந்த உலகமே சாரமில்லாமல் போயிடும் சத்து இல்லாமல் போயிடும் சூரியன் உதிக்கிறதுனாலே தான் பூமி சாரமாக இருக்கு தண்ணீர் கெடாமல் இருக்கு காற்று மாசுபடாமல் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களும் ஆரோக்கியத்தோடு இருக்கான்னு சூரியனுடைய முக்கியத்துவத்தை இந்த பவிஷ்ய புராணம் சொல்கிறது அப்படி சொல்லி புஷ்பங்கள் என்னென்ன புஷ்பங்களினாலே எந்தெந்த தேவதைகளை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத விரிவாக இந்த புராணம் காண்பிக்கிறது என்னென்ன பூஜைகளினால் எந்தெந்த நாட்களில் நாம் செய்கிறதுனால எந்தெந்த பலனை நாம் அடையிறோம் அப்படிங்கிறதையும் காயத்ரியனுடைய மகிமையையும் நமக்கு சொல்கிறது நம்முடைய சம்பிரதாயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை காட்டுறது இந்த பவிஷ்ய புராணம் சம்பிரதாயங்கள் குடும்ப வழக்கங்கள் ஒவ்வொரு தேசங்கள்லேயும் ஒவ்வொரு குடும்ப வழக்கம்னு இருக்கும் அந்த குடும்ப வழக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத விரிவாக இந்த புராணம் தான் சொல்கிறது அதிலேயும் கல்யாணம் கல்யாணத்தில் எடுத்துட்டால் தான் சம்பிரதாயங்கள் நிறைய இருக்கும் இப்போது நாம் காசி யாத்திரை போய்ட்டு வரோம் கல்யாணத்தில் பிறகு ஊஞ்சல் பச்சை சுற்றி இப்படி நிறையா செய்கிறோம் இதெல்லாம் சம்பிரதாயம்னு பெயர் இந்த சம்பிரதாயங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பவிஷ்ய புராணம் சொல்கிறது ஆயுர்வேதத்திற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது இந்த பவிஷ்ய புராணம் பூச்சிக்கடிகளுக்கு வைத்திய முறைகள் பவிஷ்ய புராணம் காண்பிக்கிறது அனைத்துக்கும் மேலே ஒரு சின்ன பூச்சியிலிருந்து ஆரம்பித்து மனிதன் முதற் யானை வரையிலும் இறந்தவனை கூட பிழைக்க வைக்கக்கூடியதான மருந்துகள் இந்த பவிஷ்ய புராணம் அதற்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை அதை பயன்படுத்தக்கூடிய முறை இவைகளை பவிஷ்ய புராணம் பாம்பு கடிக்கு மருந்து தேள்கடிக்கு மருந்து அதே போல் விஷம் கலந்து போயிடுச்சோன்னா மருந்து ஃபுட் பாய்சன்னு சொல்கிறோம் ஏதோ விஷம் கலந்து சாப்பிட்ட உணவுக்கு மருந்துன்னு இதெல்லாம் முக்கியமாக இந்த பவிஷ்ய புராணம் சொல்கிறது இந்த கலியில அரசர்கள் எப்படி இந்த தேசத்தை ஆளணும் அப்படிங்கிறத தனி சட்டமாகவே இந்த பவிஷ்ய புராணம் காண்பிக்கிறது மற்ற யுகங்களிலே உள்ள இருக்கக்கூடியதான ராஜ தர்மங்களுக்கும் கலியிலே இருக்கக்கூடியதான ராஜ தர்மங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத இந்த புராணம் காண்பிக்கிறது நிறைய ராஜாக்களுடைய வம்சங்களே காட்டுறது நிறையா மகான்கள் இந்த மகான்கள்ங்கிறவர்கள் யார் சனந்தனர் முதலியவர்கள் இந்த தேசத்தில் அவதாரம் செய்வதற்கான நோக்கம் அவர்களுடைய காரியங்கள் என்ன ஜீவன் முக்தர்களுடைய காரியம் என்ன இந்த தேசத்தில் அப்படிங்கிறத இந்த பவிஷ்ய புராணம் விரிவாக காண்பிக்கிறது அதே போல துவீப பிரஸ்தானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பவிஷ்ய புராணம் சொல்கிறது அதாவது ஒவ்வொரு பிரதேசங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான வழக்கம் இருக்குது செடி மக்களுடைய ஆகாரங்கள் ஒரு மாதிரி இருக்குது இவைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இடமாற்றத்தை அடையும் அப்படின்னு இந்த பவிஷ்ய புராணம் சொல்கிறது சகத்வீபம்னு சக்கத்வீபத்தில் ஒரு விதமான உணவு பழக்கம் அங்கே வளரக்கூடிய தானியங்கள் அங்கே வளரக்கூடிய காய்கறிகள் அதை வச்சு அங்கே உணவு பழக்கம் இந்த பக்கம் நதி தீரங்களில் விளையக்கூடிய தானியங்கள் ஒரு மாதிரி இங்கே உணவு பழக்கங்கள் ஒரு மாதிரி அப்படி இருக்குது இது அப்படியே சாஸ்வதமாக இருக்காது இவைகள் இடம் மாற்றத்தை பெறும் அப்படிங்கிறத பவிஷ்ய புராணம் ஆகையினாலே தான் வடக்கு பக்கங்களில் உள்ள ஆகாரம் இங்கே நாம் சாப்பிட்ற ஆகாரம் அங்கே போயிடுத்து தோன்றுறது அந்த பக்கங்களில் விதேசங்களில் தண்ணீர் ஜாஸ்தி குடிக்க முடியாது தண்ணீரே வேண்டியிருக்காதுங்கிறதுனால நீர் சத்தி இல்லாத ஆகாரங்கள் அங்கே சாப்பிட நேர்றது குளிர் பிரதேசங்களில் ஜீரணசக்தி ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அதனால் அங்கே ஒரு மாதிரி உணவு பழக்கம் நம்ம பக்கங்களில் ஒரு மாதிரி உணவு பழக்கம் இந்த உணவுகள் விரக்ஷங்கள் மரங்கள் மக்கள் இவர்கள் அங்கே இடமாற்றத்தை அடைவார்கள் அப்படிங்கிறத இந்த பவிஷ்ய புராணம் காண்பிக்கிறது இன்றைய நாளில் அது ரொம்ப சத்தியமாக தெரிகிறது பவிஷ்ய புராணம் சொல்லக்கூடியதான விஷயம் அப்படிங்கிறது தெரிய வருது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்